வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து என்று மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் எழுதியுள்ள பல மதங்களை குறித்து ஆராய்ச்சி என்ற கட்டுரையில் சில பகுதிகள் சேவையின் மூலமே ஆண்டவனை அடைய முடியும் என்பதை அறிந்தேன் ஆகையால் சேவையையே என்னுடைய மதம் ஆக்கிக் கொண்டேன் என் அளவில் சேவை என்றால் அது இந்தியாவுக்கு செய்யும் சேவையே ஏனில் அது தேடாமலேயே எனக்கு கிட்டியதோடு அதற்கான மன இசைவும் என்னிடம் இருந்தது பிரயாணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் கத்தியவாரின் சூழ்ச்சிகளிலிருந்து தப்புவதற்காகவும் எனக்கு பிழைப்பை தேடிக் கொள்வதற்காகவுமே நான் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றேன் ஆனால் நான் முன்னால் கூறியதைப் போல் கடவுளை தேடுவதில் நான் ஈடுபட்டிருப்பதையும் ஆத்ம ஞானமடையும் முயற்சியில் முனைந்திருப்பதையும் கண்டேன் எனக்கு இருந்த அறிவு கிறிஸ்தவ நண்பர்கள் இன்னும் அதிக கடுமையாக்கி விட்டார்கள் அப்பசியோ தனியாக பசியாகிவிட்டது நான் அசிரத்தையாக இருந்து விட விரும்பினாலும் அவர்கள் என்னை சும்மாவிடவில்லை ஜெர்பனில் உள்ள தென்னாப்பிரிக்க பொது மிஷனின் தலைவரான ஸ்ரீ ஸ்பென்சர் வால்டன் என்னை கண்டுகொண்டார் நான் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவராகவே ஆகிவிட்டேன் பிரிக்டோரியாவில் கிறிஸ்தவர்களுடன் எனக்கு இருந்த தொடர்பே இப்பழக்கத்திற்கு காரணமாக இருந்தது ஸ்ரீ வால்டனில் போக்கே அலாதியானது கிறிஸ்தவ சமயத்தில் சேர்ந்து விடுமாறு எப்பொழுதாவது அவர் என்னை அழை அழைத்ததாக எனக்கு நினைவே இல்லை ஆனால் அவர் நமது வாழ்க்கை திற வாழ்க்கையை திறந்த புத்தகம் போல என் முன்பு வைத்துவிட்டார் அவருடைய செயல்கள் யாவற்றையும் நான் காணும்படி செய்தார் ஸ்ரீமதி வால்டன் கண்ணியமுள்ள திறமைசாலியான பெண்மணி இத்தம்பதிகளின் போக்கு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது எங்களுக்குள் இருந்த அடிப்படையான பேதங்கள் பேதங்களை நாங்கள் அறிவோம் எவ்வளவுதான் விவாதித்தாலும் அந்த பேதங்கள் மறைய மாட்டாது என்றாலும் சகிப்புத்தன்மை தாராளம் உண்மை ஆகியவை இருக்கும் இடத்தில் அழைப்பவையாகவே உள்ளன அடக்கம் உழைப்பில் ஈடுபாடு ஆகியவை எனக்கு பிடித்திருந்தன நாங்கள் அடிக்கடி சந்தித்து வந்தோம் டால்ஸ்டின் நூல்களையும் அதிக கவனத்துடன் படித்து வந்தேன் சுவிசேஷங்களின் சுருக்கம் செய்ய வேண்டியது யாது என்ற நூல்களும் மற்றவிகளும் என் மனத்தை கவர்ந்தன பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றினமும் அன்பு செலுத்துவதற்கான என்ளை மேலும் மேலும் உணரலாயேன் அந்த சமயத்தில் மற்றொரு கிறிஸ்தவ குடும்பத்துடனும் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது அவர்கள் கூறிய யோசனையின் பேரில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பெஸ்லியின் கிறிஸ்தவாலயத்திற்கு சென்று வந்தேன் இத்தினங்களில் தங்கள் வீட்டுக்கு இரவு சாப்பாட்டுக்கு வரும்படியும் என்னை அவர்கள் அழைத்திருந்தார்கள் அக்கோவிலுக்கு போய் வந்ததில் என் மனத்தில் திருப்தி உண்டாகவில்லை அங்கே செய்யப்பட்ட உபதேசங்கள் பக்தி சிரத்தையை உண்டாக்குவையாக தோன்றவில்லை அங்கே வந்த கூடியிருந்தவர்களும் முக்கியமாக சமய சிரத்தையுடன் வந்திருந்ததாக எனக்கு தோன்றவில்லை அக்கூட்டம் பக்திமான்களின் கூட்டம் அன்று உலகப்பற்றே அதிகமாக உள்ளவர்கள் பொழுதுபோக்குவதற்காக பழக்கத்தை யொட்டியும் கோவிலுக்கு வந்திருப்பதாகவே தோன்றியது அங்கே சில சமயங்களில் என்னையும் அறியாமலேயே எனக்கு தூக்கம் வந்துவிடும் இது எனக்கு வெட்கமாக இருக்கும் ஆனால் என் பக்கத்தில் இருப்பவர்களில் சிலரும் அப்படித்தான் தூங்குகிறார்கள் என்பதை பார்த்ததும் என் வெட்கம் குறைந்துவிடும் இப்படியே நான் நீண்ட காலம் கோவிலுக்கு போய்க் கொண்டிருக்க முடியாது ஆகவே கோவிலுக்கு போவதை சீக்கிரத்தில் நிறுத்திவிட்டேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் போய்கொண்டிருந்த குடும்பத்துடன் தொடர்பு திடீரென்று முறிந்தது உண்மையில் இனி வர வேண்டாம் என்று நான் எச்சரிக்கை செய்யப்பட்டேன் இந்த இது நிகழ்ந்த விதம் இதுதான் அந்த வீட்டு அம்மாள் நல்லவர் சூதுவாதி இல்லாதவர் ஆனால் அவருக்கு கொஞ்சம் குறுகிய புத்தியும் உண்டு எப்பொழுதும் நாங்கள் சமய சம்பந்தமான விஷயங்களை குறித்து விவாதிப்போம் அச்சமயம் நான் அர்னால்டு எழுதிய ஆசிய ஜோதி என்ற நூலை படித்துக் கொண்டிருந்தேன் ஒரு சமயம் இயேசுநாதரின் வாழ்க்கையோடு புத்த பகவானின் வாழ்க்கையை ஒப்பிட்டு பேசலானேன் நான் சொன்னேன் புத்தரின் அபாரமான கருணையை பாருங்கள் அக்கருணை மனித வர்க்கத்தோடு நின்று விடவில்லை எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அக்கருணை பரவியது அவருடைய தோள்களில் ஆட்டுக்குட்டி ஆனந்தமாக படுத்துக் கொண்டிருந்ததை என்னும் போது நம் உள்ளத்தில் அன்பு வெள்ளம் பொங்குகிறதல்லவா இவ்விதம் எல்லா ஜீவராசிகளிடத்தும் அன்பு கொள்வது என்பது இயேசுநாதரின் வாழ்க்கையில் காணப்படவில்லையே இவ்விதம் நான் ஒப்பிட்டு கூறியது அந்த பெண்மணிக்கு மன வருத்தத்தை உண்டாக்கிவிட்டது அவருக்கு ஏற்பட்ட உணர்ச்சியை நான் அறிந்தேன் அப்பேச்சை நிறுத்திவிட்டேன் வயது கூட ஆகாத அவருடைய ஆண் குழந்தையும் எங்களுடன் இருந்தான் குழந்தைகளின் நடுவில் இருக்கும் போது நான் அதிக ஆனந்தத்துடன் இருப்பேன் நீண்ட நாட்களாகவே அச்சிறுவனம் நானும் நண்பர்கள் சாப்பிடும்போது அவன் தற்றில் இருந்த மாமிசத்தை எகிழ்ச்சியாகவும் என் தட்டில் இருந்த ஆப்பிள் பழத்தை பெருமைப்படுத்தியும் பேசினேன் கள்ளம் கவடம் அற்ற அச்சிறுவன் என் பேச்சில் மயங்கிவிட்டான் அவனும் ஆப்பிள் பழத்தின் பெருமையை பேச ஆரம்பித்து விட்டான் ஆனால் அவன் தாயாரோ அப்படியே திகைத்து போய்விட்டார் அது எனக்கு எச்சரிக்கையாக இருந்தது என் பேச்சை நிறுத்தி வேறு விஷயத்தை குறித்து பேச ஆரம்பித்தேன் பழக்கம்போல் அடுத்த வாரம் அவ்வீட்டுக்கு போனேன் நடுக்கத்தோடு தான் போனேன் அங்கே போகாமல் இருந்துவிட வேண்டும் என்றும் எனக்கு தோன்றவில்லை அப்படியே போகாது நின்றுவிடுவது சரி என்றும் எனக்கு படவில்லை ஆனால் அந்த பெண்மணி எனக்கு வழியை எளிதாக்கிவிட்டார் அவர் கூறியதாவது ஸ்ரீ காந்தி உம்முடைய சகபாசம் என்னுடைய பையனுக்கு நன்மையானது ஆகாது என்று நான் உங்களுக்கு சொல்லிவிட வேண்டியது இப்படி சொல்ல நேர்ந்ததற்காக தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் ஒவ்வொரு நாளும் அவன் மாமிசம் சாப்பிட தயங்குகிறான் உங்கள் வாதத்தை நினைவுபடுத்தி பழமே வேண்டும் என்கிறான் காரியம் மிஞ்சிவிட்டது அவன் மாமிசம் சாப்பிடுவதை விட்டுவிட்டால் அவன் நோயுறாவிட்டாலும் அவன் இழைத்தாவது போவான் இதை நான் எப்படி சகிப்பது இனிமேல் உங்களுடைய வாதங்களெல்லாம் பெரியவர்களாகிய எங்களிடம் மட்டும் இருக்கட்டும் அந்த வாதங்களினால் குழந்தைகள் கெட்டுப்போவது நிச்சயம் நான் பின்வருமாறு பதில் சொன்னேன் அம்மா நான் மிகவும் வருந்துகிறேன் எனக்கும் குழந்தைகள் இருக்கின்றன ஆகையால் தாய் என்ற வகையில் உங்களுடைய உணர்ச்சிகளை நான் அறிகிறேன் இத்தகைய வருந்தத்தக்க நிலைமையை நாம் எளிதில் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துவிட முடியும் நான் வாயால் சொல்வதை விட நான் எதை சாப்பிடுகிறேன் எதை சாப்பிடாமல் ஒதுக்குகிறேன் என்பதை பார்ப்பது குழந்தையின் மனத்தில் இன்னும் அதிக மாறுதலை உண்டாக்கிவிடக்கூடும் ஆகையால் சிறந்த நான் இங்கே வருவதை நிறுத்திக் கொள்ளுவதே இது நிச்சயமாக நம் நட்பை பாதிக்க வேண்டியதே இல்லை அந்த பெண்மணி உடனே பெரிய பாரம் நீங்கியதைப் போல் உங்களுக்கு மிகவும் நன்றி என்றார் நன்றி வணக்கம்